வணக்கம் நச்சுமியின் கவிதரின் நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கல்லூரி மாணவியின் காலை முதல் இரவு வரையிலான ஓட்டத்தை கவிதையில் சொன்னால் எப்படி இருக்கும் இது காலை கதிரவனை கண்களை ஓற்றி படுக்கையை விட்டு எழுக்க முயல்கையில் கெஞ்சி கூத்தாடும் என் சோம்பல் கூடுதல் ஐந்து நிமிடத்திற்காக பிடித்த பாடலாய் இருந்தாலும் கூட என்னை எழுப்பும் கைபேசியின் ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் செறிப்பறைகள் செல்லமாக காய்கறிகளுடன் கலிங்க போர் நடத்திவிட்டு வெளிவரும்போது வெந்தது காயா நானா என்றே நினைக்கத் தோன்றும் என் கண்ணாடிகளுக்கு சாலையில் சாகசம் செய்து சாமர்த்தியமாய் வகுப்பறையில் நுழையும் போது கண்ணில் தென்படும் இன்றைய தேர்வுகளும் வழக்கம் போல் படிக்காதவர்களின் தலைகளும் சிறுவயதில் இருந்தே சிக்கவில்லை எனக்கும் ஆசிரியருக்குமான நல் அவரின் கேள்விக்கு சரியாய் பதில் கூறினால் நண்பர்களின் கோபப்பார்வை தவறாய் கூறினால் ஆசிரியரின் கோபப்பார்வை இதற்கு கூட மாட்டிக்கொள்ளும் என் பார்வை மிதிவண்டியில் சிக்கிய துப்பட்டாவாய் இத்தனையும் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கும் என் வகுப்பறை எங்களுடைய அகிம்சை நாடகத்தை எல்லமும் ஹிம்சையும் கல்லூரியும் கலாட்டாவும் கலைத்து பின் கதவை தட்டுவான் என் நிலா நண்பன் மூடச் கணாக்களில் மறுபடியும் சுழலும் அன்றைய நாளும் அளவில்லா ஆரவாரமும் எப்போது விடியுமோ என்கிறவு எனக்கு பிடித்த நட்சத்திர இரவு நன்றி